ओ प्रपन्न तोत्र कृष्णाय दुहे पिजाताय तोत्रेत्रकद्रा कृष्णा गीतामुहे नम योगर कृष्ण योधनुर्धर त्रीर्विजो भूति ध्रुवाणी तिर्म संज्ञय இந்த பதினெட்டாவது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்பாதத்தை ரொம்ப புகழ்ந்து ஆச்சரியப்பட்டு தன்னுடைய மனசில் இருக்கிற ஆனந்தத்தை எல்லாம் திருதராஷ்டிர மகாராஜாவினிடம் சொன்னார் இப்போ இங்கே ஒரு கருத்தை சொல்கிறார் மம மத்திஹி என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்கிறேன் ராஜா கேளு மம மத்திஹின்னா என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு அர்த்தம் என்ன அபிப்பிராயம் அப்படின்னா எத்த யோகேஸ்வரா கிருஷ்ணா எங்கு யோகத்தையெல்லாம் ஆளக்கூடிய சமஸ்தோகங்களையும் மாயா சக்தியையே ஆளக்கூடியவன் சமஸ்தாஸ்திரங்களுடைய தலைவன் குருநாதன் ஜகத்குருவாக விளங்குகிறவன் அத்தகைய கிருஷ்ணன் எங்கு யோகேஸ்வரனாகிய கிருஷ்ணன் இருக்கிறானோ வர்த்தத்தேன்னு சப்ளை பண்ணிக்கணும் எத்த யோகேஸ்வர கிருஷ்ணா வர்த்ததே அது மாத்திரமில்லை எத்தர பார்த்தா வர்த்ததே எந்த இடத்துல தனுர்தரன்ன வில்லேந்தி கொண்டிருக்கின்ற பார்த்தன் அர்ஜுனன் இருக்கிறானோ எங்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறாரோ எங்கு அர்ஜுனன் இருக்கிறானோ தத்த அங்கு ஸ்ரீஹி श्रीहना सेल विजय वूतिहि से इनोर कोण तोड़ विषय अब तुर श्रीहि विजय भूतिि ध्रुवा नीति भूतिब विजयह மோக்ம் ஸ்ரீஹின்னா வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் அது மாத்திரமல்ல த்ருவா நீத்திகின்னா புண்ணியம் த்ருவா நீத்திகி நிலையான நீதி தர்மம் ஆக இது வந்து அறம் பொருள் இன்பம் வீடுன்னு அர்த்தம் ஸ்ரீஹின்னு சொன்னால் பொருள் விஜயகான்னு சொன்னால் வீடு பூத்திகி அப்படின்னு சொன்னால் இன்பம் த்ருவா நீ அப்படின்னு சொன்னால் தர்மம் ஆகா चतुर्विध பல புருஷார்த்த சித்தி அங்கேதான் கிடைக்கும் இதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்னன்னா யாருடைய ஹிரதயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாத ரூபமான ஸ்ரீ கீதாசாஸ்திரம் இருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் சதுர்வித பல புருஷார்த்த சித்தி நிச்சயம் அவர்களுக்கு அனந்த கோடி புண்ணியம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் இந்த உடம்புக்கு தேவையான பொருளையும் இன்பமும் கிடைக்கும் என்று சொல்ல தேவையில்லை இது என்னுடைய உறுதியான கருத்துங்கிறார் இன்னொரு அர்த்தமும் புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் அருளின் ஒரு பிரதிநிதி அர்ஜுனன் முயற்சியின் பிரதிநிதி எங்கு முயற்சியும் அருளும் இணைகிறதோ அங்கு வாழ்க்கையில் எல்லா வகையான வெற்றிகளும் நிச்சயம் இந்த உடலை பாதுகாப்பதற்கு தேவையான பொருளும் இன்பமும் எல்லாவற்றுக்கும் மேலான உயிருக்கு உறுதி தரக்கூடிய அறமும் வீடும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பது நிச்சயம் ஆக எங்கு யோகேஸ்வரனாகிய கிருஷ்ணன் இருக்கிறானோ எங்கு வில்லேந்திய அர்ஜுனன் இருக்கிறானோ அங்கு சதுர்வித பல புருஷார்த்த ஸ்ரீஹி விஜயா பூதிஹி த்ருவா மதிர்மம இந்த ஸ்ரீஹி பூத்திகிக்கு ஒரே அர்த்தந்தான் ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் நாம் கூறியது கூரல் இருக்கக்கூடாதுன்னு வேறு அர்த்தம் எடுத்துருக்கிறோம் நற்பண்புகளும் சொல்லலாம் ஏன்னால் பகவத்கீதையில் அமானித்தம் முதலான நற்பண்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் தர்மத்துக்குள்ளே அடங்கிடும் ஆகவே அறம் பொருள் இன்பம் வீடு தான் வாழ்க்கையின் பயன் ஆக உடலுக்கு பொருளும் இன்பமும் தேவை உயிருக்கு உள்ளத்திற்கு அறமும் வீடும் அவசியம் இதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார்கள் இப்படி இருந்தாதான் வாழ்க்கையில் அமைதியாக வாழ முடியும் என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாம் இந்த கருத்துக்களை தெளிவாக புரிந்து இந்த அளவிலே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நிறைவு செய்கிறேன் எத்ரயோகேஸ்வர கிருஷ்ண எத்ர பார்த்தோதனோர்தரஹ் ஸ்ரீர்விஜயோ பூதிஹி तिर्म वाक्यम ओम तत्सत भगवत योग शास्त्रे श्री मोक्ष துவனீம பூர்வியம் பூோழரே ஓம் திரீமீத்திரமவிஜுனோ நமஸ்ரீக்கணம்த இதுவரைக்கும் நாம் படித்ததில் இருக்கக்கூடிய சொற்குற்றம் பொருட்குற்றம் ஏதேனும் இருக்குமானால் அவைகளெல்லாம் நீங்கி நமக்கு நன்மையை செய்யட்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம் இவ்வாறு ஸ்ரீமத் பகவத்கீதா என்கிற சாஸ்திரம் உபனிஷத்துக்களுடைய தாற்பயத்தை எல்லாம் உபதேசிக்கிற சாஸ்திரம் மனசுக்கு பக்குவத்தை உண்டு பண்ணுவதற்கான வழிமுறைகளை எல்லாம் உபதேசிக்கிற சாஸ்திரம் மேலான பரம்பொருளை பற்றி அறிவை கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சம்பாத ரூபமாக தெய்வீக உரையாடலாக விளங்கிய சாஸ்திரம் மோட்ச சந்நியாச யோகம் என்கின்ற தலைப்பை உடைய இந்த சாஸ்திரம் பதினெட்டாவது அத்தியாயமாக இந்த சாஸ்திரம் இந்தளவிலே நிறைவு பெறுகிறது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய இந்த அறிவையும் வாழ்க்கையையும் சமர்ப்பிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை ஸ்ரீகிருஷ்ணனுடைய பாதங்களிலேயே சமர்ப்பித்து நாமும் இன்புறுவோம் வருங்காலத் தலைமுறைக்கும் அமைதியான இன்பத்தை உணர்த்துவோம் ஏக்கம் ஷாஸ்திரம் தேவகீ புத்திரீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவோ மந்திரஸ்தியானி கர்மாப்பேக்கம் தயவசேவ ஒரே சாஸ்திரம் நமக்கு गीता சாஸ்திரம் கிருஷ்ண தேவகை புத்திரனால் அனுகிரகம் பண்ணப்பட்டது ஒரே கடவுள் ஸ்ரீகிருஷ்ணன் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ரீகிருஷ்ணன்னா ரூபமல்ல அந்த தத்துவம் அனைவரிடத்திலும் சமமாக இருக்கிற தூய உணர்வுன்னு அர்த்தம் அவனை குறித்த மந்திரங்களே நமக்கு போதுமானது அவனுக்கு சேவை செய்வதே நமது வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கட்டும் என்ற இந்த ஸ்லோகத்தை நினைந்து இந்த கீதாசாஸ்திரோபதேசத்தை இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் நீண்ட காலமாக இந்த கீதாசாஸ்திரத்தை நாம் எல்லோரும் ஸ்ரத்தாபக்தியோடு படித்துக்கொண்டிருக்கிறோம் இடையிலே நிறைய விக்கிரங்கள் இருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் குருவினுடைய திருவருளாலும் இந்த கீதாசாஸ்திரத்தை வாட்ஸ்அப்பில் கேட்கிற ஒரு வாய்ப்பை பெற்ற நாம் இந்தளவிலே நிறைவு செய்கிறோம் என்றாலும் இதை எத்தனை முறை படித்தாலும் போதாது எப்படி தினந்தோறும் தண்ணீரில் நீராடி உடலின் மாசுகளை நாம் நீக்குகிறோமோ அப்படி உள்ளத்தின் மாசுகளை நீக்குவதற்கு தினந்தோறும் இந்த பகவத்கீதை என்கின்ற நீரிலே நீராட கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லோரும் தினந்தோறும் இந்த கீதா சாஸ்திரத்தை ஓதி பொருள் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நாமும் இன்பம் காண்போம் அமைதியான ஆனந்தத்தை உணர்வோம் அதன் மூலம் வருங்கால தலைமுறைக்கு அமைதியான ஆனந்தத்தை உணர்த்துவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரை ஹரிவோம்